குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நமது நச்சினையில் குழந்தைகளுக்காக வருகிற நாடகம் மூன்று மீன்கள் பங்கு பெறும் இந்நாடகத்தில் முதலாவது மீனாக வருகிறது தங்க குணத்தோடு புத்திசாலித்தனத்தோடு சுறுசுறுப்பாக ஓடி ஆடி விளையாடி நல்லதையே நினைக்கும் முதலாவது மீனின் பெயர் தங்க மீன் எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுது மட்டும் புத்திசாலியாகவும் கணித மேதையாகவும் நீல நிறத்தில் சமத்தாக நீந்திக் கொண்டிருக்கும் நீரிலே நீங்க அசைப்பதற்கு முடியாமல் சோம்பேறித்தனத்தோடு தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த திங்கிலத்தின் செல்ல பெயர் திம்மு இந்த மூன்று மீன்களின் உரையாடலின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான நாடகம் நல்லது சொன்னா கிளா இருக்கணும் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் கரெக்டா செய்யணும் நினைக்கிறேன் நான் தான் திம்மு எனக்கு நல்ல சாப்பிட பிடிக்கும் அப்புறம் நல்லா தூங்குவேன் என்ன என்னோட ரெண்டு பிரண்ட்ஸும் ரொம்ப சோம்பேறி சோம்பேறி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த சாப்பிடுற தூங்கிறதோட அலாத அனுபவம் எப்படி தெரியும் தூங்கி தூங்கி தயார்டா இருக்க சிப்பி திமு நான் மாமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீங்க இங்கேயே பத்திரமா இருந்துக்கோங்க இங்க ஒரு பாறை இருக்கு சரியா அதுக்கு கீழே பத்திரமா இருந்துக்கோங்க Okay, God oh, okay. bie! Oh, oh. hey, I came to my pants and I Ш Аев! I had enough sleep and I started to go home. Why, why would like me to get the shoe built 3 4 ஐயோ, புடிப்பறியேமே இன்னைக்கு. ஐயோ, பயமா இருக்கு. என்ன பாறில? தங்குகண்ணா மாரிய ஒளிஞ்சிக்கிறேன். 5 6 7 டேய், நீம்மா ஏంద్రடா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கே, ஏంద్రடா. டேய், நீம்மா ஏంద్రடா. ஓஹோ. டீயே து ரியா இருக்கு இது நம்ம கெதிரி சுறுசுறுப்பல அடுத்தது வருது ஒன்பது பரவாயில்லையா நம்ம இனம் மாதிரியா இருக்கு நல்ல குண்டை மெத்து மெத்து இருக்கு வா ரெண்டு சேர்ந்து குறி சீக்கிரத்துவங்களா இந்த வந்து நம்மள நெட்ல புடிச்சிட்டு போயிருவாங்க வாங்க சீக்கிரமா போயிடலாம் அட போயா பரம்பரை பரம்பரையா எங்க அம்மா அப்பா வரைக்கும் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையும் வந்தது இல்ல நம்ம எவ்வளவு சோகமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் ஏன் ஏன் டிஸ்டர்ப் பண்ற நான் தூங்கணும் தூங்கணும் தொல்ல பண்ணதே வேணண்டா வாங்கடா போயிடலாம்டா இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு ஆபத்தரா நம்மள வந்து புடிச்சிட்டு போயிருவாங்கடா கேக்க மாட்டேக்கிறீங்க எப்படியோ போங்க நான் போறேன் தான் வரா போல இருக்கு பனை மரத்து மேல ஏறிமே நரஞ்சு கீழே பாலாம் அடடாடாது இன்னைக்கு நம்ம வலையில நிறைய மாட்டிச்சு போல ஆமா இன்ன சிக்குப்பாறை இருக்கு குக்கி இருக்கு சுரா இருக்கு சரி சரி முதல்ல பிடிப்போம் சிப்பி பாஸ்ட் கொஞ்ச நேரம் அது வரைக்கும் எப்படி மூச்சு தெரியல கொஞ்சம் நல்லா பெருமூச்சா விட்டு சீச்சி என்னடா பார்த்தா செத்து கிடக்கு இத புடிச்சு நம்ம என்ன பண்ணது இது சரி வராஜ் இத விடு இதட்டு விட்டு பெருசா இருக்கு என்ன புடிச்சிடும் புல வீட்டா என்னடா புன பெருசா இருக்கு இன்னைக்கு சரியான வேண்டதா நீ நல்ல ஓட்ட முட்டி நல்லா இருக்க சித்தி என்னாச்சு நான் துடி உங்ககிட்ட சொன்ன சரி! என்ன மீன் குழம்பு இல்லையோ மீனே பிடிக்கலயோ அடாடா அடாடா வெறுங்கையோடு தங்குற மாதிரி போச்சு ஐயோ சரி சரி போகுவா இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கோ போச்சு இன்னைக்கு ஏ மாற்றம் தான் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மமதை என்றுமே ஆபத்தானது நல்லனவற்றை யார் கூறினாலும் ஏற்றுக்கொள்ளலாமே அம்மாவாக அப்பாவாக உறவினராக ஆசிரியராக நண்பராக இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நல்லதை யார் கூறினாலும் கேட்க வேண்டும் இல்லை என்றால் திம்முவை போல் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் ஆம் நல்லது சொன்ன இந்நாடகத்தில் பங்கு பெற்றோர் தங்க மீனாக மகாலிங்கம் சித்தியாக அரவிந்த் கதை பக்கம் டவப்புதல்வன் சசிகுமார் பின்னணி இசை டிஜே தினேஷ்